உங்கள் ஜோஸ் சரவெடிக்காய் கொஞ்சம் சிரிக்கலாம் பாஸ் நாய்க்கு கோபம் வந்தா என்ன செய்யும் நேத்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் ஜோடினா அப்படி ஒரு ஜோடி என் லைஃப்ல பார்த்ததே இல்ல அப்படி ஒரு அழகு அப்புறம் அப்புறம் என்ன கால மாட்டிட்டு வந்துட்டேன் சார் என்ன இது கொஸ்டின் பேப்பர் சார் இது என்ன ஆன்சர் பேப்பர் என்ன ஒரு அக்காவும் சார் கொஸ்டின் இருக்கு, கொஸ்டின் இருக்குல ஒண்ணுமே காணமே என் மனைவி கரண்டி தட்டி எல்லாம் தூக்கி விசுற நான் தான் சொன்னனே அவளுக்கு என்னப்பா எக்ஸாமுக்கு பிளம்பரை கூட்டிட்டு வந்திருக்க கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுதுன்னு சொன்னாங்க அதான் வாங்க வாங்க இந்த துணி கிளியவே கிளியாது வாங்கி பாருங்க அப்போ எனக்கு ரெண்டு மீட்டர் துணி வேணுமே எழுதிட்டு அவங்களே நிறுத்துங்க சார் ஏன் படிச்சுட்டு இருக்கிற பையன் போட்டி இப்படி அடிக்கிறீங்க சுமாருங்க சார் எக்ஸாம்க்கு கூட போகாம உட்கார்ந்து படிச்சுகிட்டே இருக்கிறான் உன் பேரு என்ன சௌமியா உங்க வீட்டுல உன்ன எப்படி கூப்பிடுவாங்க தூரமா இருந்தா சத்தமா கூப்பிடுவாங்க பக்கத்துல இருந்தா மெதுவா கூப்பிடுவாங்க புயல் மலையில் ஒருத்தன் பீர்சா வாங்க கடைக்கு போறான் கடைக்காரர் சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா வந்தவர் பின்ன இந்த புயல்வாளியில எங்க அம்மாவை என்ன பீர்சா வாங்க அனுப்புவாங்க அந்த லூசு பொண்டாட்டி தான் அனுப்புனா நிறைய சிம்பு இனிமே நடிக்கிறத நிறுத்திட்டு மக்களுக்கு பொது சேவை பண்ணலாம்னு இருக்கிறேன் நிருபர் நீங்க நடிக்கிறத நிறுத்தினாலே அது மக்களுக்கு பண்ற பொது சேவை தான டாக்டர் உங்க கணவருக்கு இப்ப ஓய்வு ரொம்ப முக்கியம் இந்தாங்க தூக்க மாத்திர மனைவி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கொடுக்கணும் டாக்டர் டாக்டர் இது அவருக்குல்ல உங்களுக்கு கல்யாண மண்டபம் நீங்க மாப்பி வீட்டுக்காரரா பொண்ணு வீட்டுக்காராரா நான் பொண்ணோட பழைய வீட்டுக்காரர் நேத்து உங்க காருக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அதோ அங்க ஒரு மரம் தெரியுதா தெரியுது அது நேத்து எனக்கு தெரியல நன்றி